வணக்கம் ஆகஸ்ட் 15-2020 இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக பிரெய்லி விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவில் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மின்னேற்ற நிலையங்கள் தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மூன்று ஏழாவது இந்திய அறிவியல் மாநாடு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காட்டுத்தி காரணமாக இந்திய சுற்றுப்பயணத்தை எந்த நாட்டு பிரதமர் ரத்து செய்துள்ளார் இரண்டு அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் எந்த நாட்டு ராணுவ தளபதி உயிரிழந்தார் மூன்று மியூசிக் அகாடமி சார்பில் விரித்திய சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்